ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் இன்றைய தினம் நாம் செய்யவேண்டிய தர்மங்கள் அவைகளுடைய தேசம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நாம் செய்ய வேண்டிய இந்த தர்ம காரியங்களுக்கெல்லாம் நல்ல சூழல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியம் சரியான இடத்துல தான் இந்த தர்ம காரியங்களை செய்யணும் இப்போ சாதாரணமாக எல்லாருக்குமே இந்த விஷயத்த ஒரு அபிப்பிராயம் உண்டு என்னென்னா எல்லாருக்குமேன்னா லௌக்கிகமாக இருக்கிறவாளுக்கும் அத்தனை பேருக்குமே பெண்களுக்கு எல்லோருக்குமே ஒரு அபிப்பிராயம் உண்டு என்னென்னா நம்முடைய ரிஷிகள்லாம் வேகத்தில் எப்படி நம்முடைய கர்மாக்கள்லாம் சொல்லியிருக்கோ அதன்படி ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா அதன்படி வாழ்ந்து காட்டியிருக்கா ரிஷிகள் அவள் வாழ்ந்த மாதிரியே புஸ்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கா ஆனால் அந்த சூழலில் இப்போ இந்த நாளில் நம் ஆள முடியாது அப்படிங்கிற அபிப்பிராயம் எல்லோருக்குமே இருக்குது ஏன்னா ரிஷிகள்லாம் ஒரு காடுகளில் தான் வாசம் பண்ணுவா குடிசை போட்டு ஆசிரமம் நிர்ணயம் பண்ணிட்டு நிர்மாணம் பண்ணிட்டு அங்கே ஆசிரமத்தில் வசிச்சுன் அங்கே நிறைய இடம் இருக்கும் இடத்துக்கு பஞ்சம் இருக்காது நிறைய டைம் இருக்கும் அவளுக்கு ஏன்னா இந்த அளவுக்கு விக்ஷேபம் கிடையாது உத்தியோகத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் கிடையாது ஏன்னா ராஜாக்கள்லாம் ஆதரிச்சுருப்பாள் ரிஷிகளை ராஜாக்கள் ரிஷிகளுக்கு வேண்டியதை அப்பப்போ கொடுத்துடுவா ஆகையினால அவளுக்கு இந்த உத்தியோகத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இல்லை நிறைய டைம் இருக்கும் அந்த தர்ம காரியங்கள் நடத்தி வைக்கிறதுக்கும் நிறைய பேர் இருப்பா மனி மனிதர்களுக்கு பஞ்சம் இருக்காது ஒத்தாசைக்கு பஞ்சம் இருக்காது அதே போல் பணங்காசும் ஜாஸ்தியாக கொஞ்சம் இன்னும் செலவு இல்லையா வாழ்க்கை செலவு கிடையாது கரண்ட் சார்ஜ் கட்டணுமா கேபிள் சார்ஜ் கட்டணுமா செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணுமா இந்த விக்ஷேபம்லாம் கிடையாது ஆகையனால அவளுக்கு பணத்துக்கும் தேவை அதிகம் இல்லை ஆகாரம் இருந்தால் போதும் அதை ராஜாக்கள் கொடுத்துடுறா இடத்துக்கு பஞ்சம் இல்லை வாசம் பண்ணுறா தண்ணிக்கு கஷ்டம் இல்லை அப்போது அவள் இருந்த ஒரு சூழலை அனுசரிச்சு இந்த புஸ்தகங்கள்லாம் அப்படியே எழுதியிருக்கா இப்போ சந்தியாவந்தனம் பண்ணுறது இப்போ ஸ்நானம் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்தா எப்படி விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்கன்னா முங்கி ஸ்நானம் பண்ணணும் அவகாக ஸ்நானம்னு பேர் முங்கி ஸ்நானம் பண்ணணும் ஏன்னா அவன் நதிக்கரையில் வாசம் பண்ணினான் அப்போது ஃப்ளாட் சிஸ்டங்கள்லாம் இல்லை அப்பார்ட்மெண்ட்லாம் கிடையாதுப்போ ஆகையினால எல்லோருமா நதிக்கரைக்கு போகிறது ஸ்நானம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது அவரவர்களுடைய அந்த கர்மாக்களை பண்ணுறதுலேயே வாளுக்கு பொழுதுபோச்சு அவ வாழ்ந்த மாதிரி அந்த புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கா அது இந்த நாளுக்கு சுத்தப்படாது இந்த நாளில் அதை கடைபிடிக்கிறது சரியாக வராது அப்படிங்கிற அபிப்பிராயம் அத்தனை பேருக்கும் இருக்கு மேலும் எப்படி சொல்றா புஸ்தகங்கள்ல அப்படின்னா இதை நான் பல பேர் சொல்லி கேட்டிருக்கேன் என்ன சொல்றான்னா கிருஷ்ணசாரோ மிருகோ எத்ரா தஸ்மின் தர்மான் நிபோததா அப்படின்னு ரிஷி வாக்கியம் இருக்கு அதாவது மான் பயம் இல்லாமல் எங்கே அப்படி மேஞ்சுட்டு திரிஞ்சுட்டுருக்கோ அங்கே தான் நம்முடைய தர்ம காரியங்கள்லாம் செய்யலாம் அங்கே தான் செய்யணும் அப்படின்னு ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா ஏன்னா அவ இருக்கிற இடம் அப்படி தானே அதனால அதை வச்சுன்னு அவ அதனால் இப்போ நவீனமாக அதை சொல்லணுன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய தர்மசாஸ்திர புஸ்தகங்கள்லாம் அப்டேட்டு பண்ணணும் பழைய விஷயங்களை அப்படியே எடுத்துன்னு வரோம் அது மாதிரி செய்ய முடியாது இந்த நாளைக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் மாற்றி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் சரியான எண்ணம் இல்லை சரியான அபிப்பிராயம் கிடையாது என்ன ரிஷிகள் அத்தீந்திரிய திரஷ்டாக்கள்னு பேர் ரிஷிகளுக்கெல்லாம் முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் ரிஷிகள் அவா இருக்கிற போது என்ன இருந்ததோ அதை மட்டும்தான் அவ எழுதுனா அப்போ இது மாதிரி வாழ்ந்தா நர்மங்கள்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறதுனால எழுதுனா அது இப்ப இந்த இருபதா இருபத்தோரா நூற்றாண்டில் அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு நாம் நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம் அப்படி கிடையாது முக்காலம் உணர்ந்தவர்கள் மகரிஷிகள் இன்றைக்கும் இருக்க ரிஷிகள்லாம் அவனுக்கெல்லாம் சிரஞ்சீவிகள்னு பேர் ஆகாசத்தில் நட்சத்திரங்களாக பிரகாசிச்சுருக்க ரிஷிகள்லாம் அதான் கல்யாணம் ஆச்சுன்னா அருந்ததி தரிசனம்னு ஒண்ணு உண்டு கல்யாணமான அன்னைக்கு சாயங்காலம் த்ருவம் அருந்ததிய தரிசயதி அப்படின்னு காமிப்பா த்ருவன் அருந்ததி நட்சத்திரத்தை காமிப்பா அருந்ததி யாரு வசிஷ்டருடைய பத்னி சப்த ரிஷிகள்ல அவரும் ஒருத்தர் கஷ்யபர் அத்ரி பரத்வாஜர் விஸ்வாமித்ரர் கௌதமர் ஜமதக்னி வசிஷ்டர்னு சத்த ரிஷிகள் கூட அகஸ்தியர் இந்த ரிஷிகள்லாம் நட்சத்திரங்களா பிரகாசிக்கிறார் இன்னைக்கும் இருக்க அவள்லாம் அவெல்லாம் இன்னைக்கும் அந்த தர்மங்கள்லாம் எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவ எழுதிருக்க அவள் இருந்தபோது அந்த வருஷத்துக்கு தகுந்தா போது அவள் எழுதினாங்கிற எண்ணம் தப்பான அபிப்பிராயம் அதுக்கு நாம் உதாரணமாக சில விஷயங்களை மாற்றம் நாம் சொல்கிறோம் கரண்ட் இல்லைப்போ அப்போ லைட்டு வசதி இவ்வளோ நவீன வசதிகள்லாம் கிடையாது அதெல்லாம் நாம் இப்போ இது உபயோகப்படுத்தலாமா உபயோகப்படுத்தக்கூடாதா இதெல்லாம் தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம் அப்படிங்கிற எண்ணம் கூட பல பேருக்கு உண்டு செல்ஃபோன் வச்சுக்கிறது அதர்மம் கரண்ட்டு உபயோகப்படுத்துகிறது தப்பு என்ன ரிஷிகள் வந்து கரண்ட்டை பற்றி சொல்லலை அதனால் கரண்ட்டு உபயோகப்படுத்தப்படாது எப்படி நாம் இந்த நாளைக்கு தகுந்தா போல் நாம் கரண்ட்டு உபயோகப்படுத்திக்கிறோம் ஃபேன் போட்டுக்கிறோம் எப்படி நாம் இந்த நாளைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வச்சுக்கிறோமோ அதுபோல் தர்மசாஸ்திரங்களையும் இந்த நாளைக்கு தகுந்தா போல நாம் மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும் அப்படின்னு பல பேருடைய எண்ணம் இருக்குது சில பேர் சொல்லுவோம் பல பேர் சொல்ல மாட்டோமே ஒழிய அந்த எண்ணம் இருக்குது ஆகினால் இதெல்லாம் தர்மசாஸ்திரங்கிறது பிராச்சீன முறைக்கு சரியாக வரும் அல்லது மாதிரி காடுகளில் வாழ வாழ்கிறவாளுக்கு அது சரியாக வரும் நகரங்களில் வாழ்கிறவாளுக்கு அது சுத்தமாக சரியாக வராது அதனால ரிஷிகள் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காலோ அதில் ஒரு இருபது பெர்சன்ட் தான் நம்மளால் கடைபிடிக்க முடியும் அதுக்கு தகுந்தாப்புறம் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் ஸ்ராத்தங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ரிஷிகள்லாம் ஒரு மாதிரி சொல்லியிருக்கா அந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியாது அப்போ நம்ம நாளுக்கு தகுந்தா போல அதை மாற்றிக்கத்தான் வேண்டிருக்கு அப்போ மாத்தின்னு பண்றதுனால தப்பு இல்லை ஏன்னா செய்ய முடியாது இப்போ அப்படிங்கிற எண்ணம் அத்தனை பேருக்கும் இருக்கு ஆனா ரொம்ப தப்பான எண்ணம் இது ரிஷிகள் எப்படி சொல்லிருக்காளோ அதை அப்படியேதான் நாம் கடைபிடிக்க முடியுமே தவிர அதை மாத்தறதுக்கோ அதை நம்ம வாழ்க்கைக்கு தகுந்தா போல் நம்ம வளைஞ்சு கொண்டு வர்றதுக்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது மேலும் இப்போ முடியாதுங்கிறதும் கிடையாது ரிஷிகள் எப்படி சொல்லியிருக்காளோ நம்முடைய தர்மங்களை அதுக்கு தகுந்தா போல் நம்மாலே அமைச்சிக்க முடியும் அது போல் நம்மால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாகரணங்கள் இருக்குது ரிஷிகள் என்ன சொல்கிறா அது எப்படி சொல்கிறா அது இந்த நாளைக்கு எப்படி நமக்கு அவள் சொன்னது எப்போவோ சொன்னது விஷயங்கள் இன்றைக்கி வரைக்கும் அது எப்படி பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கணும்